நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக சென்னையில இருந்து உங்கள் அன்பாலு மேலுற தோல் நோயை மருந்து என்னன்னு பாப்போம் தடிப்பு தோலில் செம்மை நிறம் இது வந்து பூச்சிலயோ அல்லது நுண்கிருமிகளாலேயோ ஏற்படும் இது போக்குறதுக்கு முதல்ல நம்ம தோலை சுத்தமா வச்சுக்கணும் பூண்டுப் பற்கள் மூன்று அல்லது நாலு எடுத்து வெறும் வயித்துல காலையில மென்று சாப்பிட்டு வரவும் அது மட்டும் இல்லாம ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் அன்னாசி பழம் இது மூணையும் எடுத்து சாராக்கி கொஞ்சம் சாறு பாலில் கலந்து ஏதாவது ஒரு வேலையாவது நம்ம பருகிட்டு வரணும் அப்படி மூணு பழம் கிடைக்கல அப்படின்னா கூட ஒரு பழத்தையாவது எடுத்து சாராக்கி பாலில் கலந்து ஏதாவது ஒரு வேலை தினம் பருகிட்டு வரணும் இப்படி தொடர்ந்து பருகி கொண்டு வந்தால் ஸ்கேபிஸ்ன்ற தோல் நோய் நீங்கிவிடும் என்னென்னே உங்களுக்கு இந்த துளி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்